வின் இருந்து, நமக்காய் வரங்களை வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வரங்களா திறன்களா கிப்ட்ஸ் ஆர் டேலன்ஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று குருந்தியர் பன்னி முதல் பதினோரு வசனங்கள் சகோதரரே ஆன்மீக வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல என்றும் பருசுத்த ஆவியினாலை அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இன்றைய மனநவசனம் யாக்கோபு முதலாமத்தியாயம் பதினேழு எந்த நல்ல ஈவும் பூர்ணமான எந்த வரமும் விண்ணகத்தில் உள்ள ஒளியின் பிறப்பிடமாகற வருகன்ி ர் ஆறையில் தரப்பட்டுள்ள ஆன்மீக வரங்களின் பட்டியல்களில் ஒன்றும் முழுமையானதல்ல No list is exhaustive. அவைகளெல்லாம் They are simply suggestive. நேரடியாக சொல்லப்படாத எத்தனையோ வரங்கள் உண்டு இதோ சில எடுத்துக்காட்டுகள் காய்ச்சலினால் பார்வை இழந்தி என்ற அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரை உயிரோடு இருந்து அவர்கள் மறித்தார்கள் ஒரு நாளும் பழமையாகாத ஆயிரத்திற்கும் மேலான பாடல்களை ஏற்ற கர்த்தர் அவர்களை அற்புதமாய் பயன்படுத்தினார் இந்த பாடலை எல்லாம் ஏற்றியது அவர்கள்தான் மட்டுமல்ல தமது புகழை பாடுவதிலும் பறைசாற்றுவதிலும் ஆண்டவர் கலை உணர்வை ஆட் அதிகமாக பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஆராதனை கூடத்திற்கு எல்லத நுண்ணிய வேலைகளையும் நுட்பமாய் செய்கிறதற்கு வேண்டிய ஞானம் அறிவு கூர்மை தொழில் திறன் அத்தனை உண்டாகுமாறு கடவுள் ஏழை தமது ஆவியினால் நிரப்பினார் இதை யாத்திரையாக முப்பத்தி ஓராமத்தி ஆயத்தில் வாசிக்கிறோம் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சகோதரன் நவநீதர் இதற்கு ஒரு நவீன அவரது ஓவியங்கள் அநேகரை மிஷினரி களங்களுக்கு துரத்தி விட்டுள்ளன அகத்தூண்டுதலான பாடல்களை ஏற்றவும் குயில் போல் பாடவும் இனிமையவும் நம் நண்பர் பலருக்கு கடவுள் வரம் அளித்துள்ளார் இவது அசாதாரண வரம் பெற்றதில் தாவீது ஒருவன் அவனை அபிஷேகம் பெற்று இன்பமாய் பாடிய தாவீது என்று திருமுறை அழைக்கிறது ரெண்டு சாமி இருபத்தி மூன்று ஒன்று மிஷினரி பணியுலகில் காலம்போற்றும் பாடல்களை ஏற்றும் வரம் பெற்றவர் அண்ணன் எம் எல் அப்படியே தொழுகை பாடல்களிலே காலம்போற்றும் சில பாடல்களை ஏற்றியவர் நமது மதிப்பிற்குரிய தந்தை பர்க்மான்ஸ் அவர்கள் மட்டுமல்ல மிஷினரிகளும் வேதாகம மொழியாக்கர்களும் புதிய மொழிகளை குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள முடிந்தது இறைவன் அருளும் வரத்தினாலேயே பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லியம் கேரிக்கு அத்தனை மொழிகளில் திருமுறையை மொழியாக்க மொழிபெயர்க்க எப்படி முடிந்திருக்கும் ஏறக்குறைய நாற்பது மொழிகள் திருமுறையை மொழியாக்குவதற்கு அவர் நேரடியாகவோ அல்லது பின்னணியில் இருந்தோ உதவி செய்திருக்கிறார் இதெல்லாம் வரம்தான் இவைகளையெல்லாம் வரங்கள் என்று வர்ணிப்பதா அல்லது வெறுமனே திறமைகள் தாரதுகள் என்று சொல்லுவதா அதே கிஃப்ட்ஸ் என்று ஒரு விவாதம் உண்டு பாடுதல் வரைதல் மொழிபெய்தல் இவை எல்லாம் வெறும் திறமைகள் தான் இவைகளெல்லாம் வரங்கள் அல்ல என்று சிலர் வாதாடல் ஆனால் என்னை பொறுத்தவரை திறமைகளையும் கொடுப்பது இறைவன் தானே அவர் கொடையாய் தரும் எதுவும் அது வரந்தான் உன்னை சிறந்தவன் ஆக்குகிறவர் யார் ஒன்று குருந்த நான்கு ஏழிலே ஒரு கேள்வி இருக்கிறது இயல் இசை நாடகம் புரோஸ் போய்ட்ரி டிராமா ஆகியவற்றில் கிறிஸ்தவ பணி உலகு பின்தங்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா வரம் என்றவுடன் அந்நிய பாஷை அற்புத அடையாளம் இதை மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் நமக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் பக்குவப்பட வேண்டும் பழக்கம் வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டும் இப்படியெல்லாம் நாம் யோசிப்பதில்லை எனவேதான் இன்று வெளிவரும் பாடல்கள் பெரும்பாலும் செய்யுள் நடையிலே கிடையாது அவையெல்லாம் ஒரே நடை தான் தேர் நாட் போயிட்ரிக்கல் ப்ரோசெக்ட் அன்று சார் இருந்தார் அன்று ஐராசாங்கி இருந்தார் அன்று தமிழ் திருச்சபைக்கு தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் இருந்தார் தரங்கம்பாடி ஞா சாமுலையர் இருந்தார் கர்த்தாவே இன்றைக்கு திருச்சபைக்கு இப்படிப்பட்ட மக்களையெல்லாம் இப்படிப்பட்ட தாசர்களை எல்லாம் எழுப்பி தரமாட்டினார் கீர்த்தனையை அன்று ஒரு நாள் புரட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான பாடல் இருந்தது அதிலே ஒரு அருமையான கவி இருந்தது அதை வாசிக்கிறேன் இந்தியாவின் அருங்கலைகள் இணைந்திங்கு சுவை ததும்பும் இயல் இசை நாடக தமிழ் மனம் உங்கமே ஜபிப்போம் நல்ல ஆண்டு எங்களுக்கு வரங்களை தருகிறீர் திறமைகளை தருகிறீர் தாளந்துகளை தருகிறீர் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே வரத்தை பெற்றுக்கொண்டு அதை புதைத்து வைக்காதபடி துணியிலே சுற்றி புதைத்து பத்திரமாக வைக்காதபடி அதை பயிற்சிக்க வேண்டும் பயிற்சிக்கு முன்னால் அதற்காக பக்குவப்பட வேண்டும் அதற்கான காரியங்களை படிக்க வேண்டும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கிறவைகளை நாங்கள் தீட்டிக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தார் சோம்பேறித்தனத்து ஏனோ தானோ என்கிற நிலைமையை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நிலைமையை கிறிஸ்தவத்திலிருந்து வேரோடு நீர் பிடுங்கி எரிந்து விடும் ஆண்டு வர இயல் இசை நாடகத்திலே கிறிஸ்தவம் அதுவும் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ உலகு முன்னணிக்கு வர கர்த்தாவே நீர் அருள் புரியும் நீர் கிருவை செய்யும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்